உம் தாய் இதை அணிய உமாக்கு ஏவினாரா என்று கேட்டார்கள் நான் இதை நான் சாயம் மாற்றி துவைத்து விடுகிறேன் என்று கூறினேன் அதற்கு அவர்கள் இல்லை இந்த இரண்டு ஆடைகளையும் எரித்துவிடு என்று மற்றொரு அறிவிப்பில் நிச்சயமாக இது இறை மறுப்பாளர்களின் ஆடையாகும் ஆகவே இதை நீர் அணிய வேண்டாம் என்று கூறினார்கள் என உள்ளது முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் ஏழு ஏழு